ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளாய் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகவும் இருபதாம் அத்தியாயம் ஏழாம் எட்டாம் வசனங்களும் இருபத்தி இரண்டு முதல் வசன வரை நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளை கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்த இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடைய சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கிய மிருகங்களாகிலும் பறவைகளாலும் தரையில் ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருக்காக் அறுவறுப்பாக்காதிருப்பீர்களாக கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்றார் மனப்பாட வசனம் ஒன்றிய வசனம் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் புத்தகத்திலே பரிசுத்தம் அல்லது அதற்கு இணையான சொற்கள் எண்பது தடவைக்கும் அதிகமாய் வருகின்றன இப்புத்தகத்தில் இருந்துதான் திருத்தூதுவன் பேதரு பரிசுத்தராயிருங்கள் என்ற முத்தான கற்றளையை பொறுக்கினான் லேவியராகவும் பத்தொன்பதாம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அதைத்தான் ஒன்று பேத முதலாம் அதிகாரம் ஆஹ் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே கடவுள் இந்த கட்டளளையோடு மட்டும் நிறுத்தியிருப்பார் என்றால் அதாவது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற கட்டளையோடு மட்டும் நிறுத்தியிருப்பாரானால் நாம் குற்ற உணர்விலும் தண்டனை தீர்ப்பிலும் தான் அழிந்திருப்போம் பாவம் நிறைந்த மண்ணுலகில் பாவ சுபாவத்துடன் இருக்கும் நான் பாவமே இல்லாத விண்ணுலகில் இருக்கும் பாவமே அறியாத கடவுளை போல எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும் அதுதான் நம்முடைய இருதயத்திலே எழக்கூடிய நியாயமான ஒரு கேள்வி அவரது எதிர்பார்ப்பு அபாரம்தான் ஆனால் அது அர்த்தமற்றதுதானே எனவேதான் ஆண்டவர் இரத்தமும் சதையும் கொண்டிருக்கும்படி தமது மகனை நமக்கு நடைமுறை மாதிரியாயிருக்க இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார் சில ஒப்பனைகளை நான் கூறுகிறேன் பரிசுத்தத்தில் வளர்வது என்பது ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவது போன்றது அது நமது ஆற்றலினாலுமல்ல நமது வலிமையினாலுமல்ல கடவுளின் ஆவியினாலே ஆகும் என்று சஹரியா நான்கு ஆறிலே வாசிக்கிறோம் பரசுத்தத்தில் முன்னேறுவது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு சமமானது அது விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இரக்கம் காட்டும் கடவுளாலே ஆகும் என்று ரோமரா ஒன்போது பதினாறிலே வாசிக்கிறோம் பரிசுத்தத்தில் முதிர்ச்சி அடைவது பயிரிடுவதற்கு ஒப்பானது நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீட்பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற கடவுளே எல்லாம் என்று ஒன்று குரந்தியர் மூன்று ஏழிலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் பரிசுத்த வாங்க பரிசுத்தமாக வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கடவுள் அதிகம் வாஞ்சிக்கிறார் இன்னொரு முறை சொல்கிறேன் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கடவுள் அதிகமாய் வாஞ்சிக்கிறார் GOD is more interested in making us holy than we are in becoming holy. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்திற்கு தான் நாம் அல்லேலுயா என்று நாம் சொல்ல வேண்டும் கடவுளை போலவே அவரது வாக்குகளும் ஒளிமயமானவை அவரது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் எல்லாமே நம்மை தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்களாய் மாற்றுகிறதற்காகவே என்று ரெண்டு பேரில் ஒன்று நாளிலே வாசிக்கிறோம் ஏசு போல் லைக் நான் பிரசங்கித்ததை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு வங்கி அதிகாரி என்னிடத்தில் ஓடிவந்து சகோதரா என்னை போன்ற ஒருவன் எப்பொழுதாவது இயேசுவை போல் மாற முடியும் நினைக்கிறீர்களா என்று புலம்பலுடன் வினவினார் நான் அவருக்கு கொடுத்த உடனடி பதில் என்ன தெரியுமா பார்க்க சகிக்காத ஒரு கம்பளி புழு கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சியாக மாறக்கூடுமானால் நீங்கள் நிச்சயம் இயேசுவை போல் மாற முடியும் என்றே இதை விசுவாசித்து சென்ற அவர் இன்று வளரும் மெழுரும் கிறிஸ்தவராய் திகழ்கிறார் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா அற்புதங்களிலெல்லாம் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா பரிசுத்தமில்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் பரிசுத்தமில்லாத உலகத்திலிருந்து எடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அவனை பரிசுத்தம் இல்லாத உலகத்திற்குள்ளே வைத்து அவனை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதுதான் அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம் இதுதான் உண்மையான பெரிய அற்புதம் என்று சொல்ல முடியும் எனவே பிரியமானவர்களே நீங்கள் நின்றாலும் விழுந்தாலும் உங்களை தீர்த்து கட்டுவதற்கு மனிதனுக்கோ சாத்தானுக்கோ இடம் கொடுக்காதிருங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி வரை இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொள்ள கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துதான் மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே எனவே பிரியமானவர்களே விசுவாசத்தை விட்டு விடாமல் முன் சென்று கொண்டே இருங்கள் உங்களை பரிசுத்தமாக்கும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அதை அப்படியே செய்வார் கடவுள்தாமே உங்களை முழுவதும் பரிசுத்தமாக்குவார் ஒன்று திருமணிக்கிற ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நான்கிலே வாசிக்கிறது போல உங்கள் உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தும் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமெற்று குற்றமின்றி முழுமையாக காக்கப்படும் சகோதரி சாரால் நவரோஜ் அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் ஏப்படியும் உம் வாறுகாயிலே ஏழை என்னை சேத்திடுமே ஏப்படியும் உம் வாறுகாயிலே ஏழை என்னை சேத்திடுமே என்னை மறவா ஏ சுதா உந்தயவால் என்னை நடத்தும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் எங்கள் மகாபரிய தேவனே புறசுத்ததற்காக நேரங்களை அழைத்தது மட்டுமல்ல எங்களை புறசுத்தம் ஆக்குகிற தேவனாகவும் இருக்கிறீரே பரசுத்தத்திற்கு மாதிரியாக உம்முடைய குமாரனை அனுப்பி தந்த ஒரு தேவனாகவும் இருக்கிறீரே கர்த்தாவே எவ்வளவு உண்மையும் எவ்வளவு அன்பும் எவ்வளவு கருணையும் எவ்வளவு கரிசனையும் எவ்வளவு நடைமுறையிலே எங்களை நடத்துகிற ஒரு தேவனாகவும் உண்மையாகவே ஆடுகளின் நிலையை சரியானபடி புரிந்து நடத்துகிற ஒரு மெய்ப்பனாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் நன்றி ஆண்டவர் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டுவர் இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிறத விட பெற்றிருக்கிறதை விட வேறே பெரிய ஸ்லாக்கியம் கிடையாது நானே உங்களை பிரசுத்தமாகிற கர்த்தர் என்று சொன்னீர் எங்களிலே நல்ல செயலை துவங்கியவர் கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக அதை முடித்து தீர்த்து எங்கள் ஆவி ஆத்மா உடல் அத்தனையும் ஏசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காத்து போகிறேன் இன்றைக்கு கம்பளி பூச்சி போல் காணப்படுகிறேன் நாங்கள் ஒரு நாளிலே வண்ணத்து பூச்சியாய் பறந்து உம்மோடு கூட என்றென்றும் நாங்கள் இருக்க போகிறோம் அந்த நாளை எண்ணி ஆண்டு வரே நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் அந்த பெரிய நாளுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆமே கர்த்தராகி இயேசுவே வாரம் ஏசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே